عاد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم ادخلوا الارض المقدسه التي كتب الله لكم فيها ولا ترتدوا على ادباركم ولا ترتدوا على ادباركم فتنقلبوا خاسرين قالوا يا موسى إن فيها قوما جبارين وإنا لن ندخلها حتى يخرجوا منها فإن يخرجوا منها فإنا داخلون وقال رسول الله صلى الله عليه وسلم قال يا رسول ابي هناك من امتي اعمالهم مثل الجبال فقال الصحابه من هم يا رسول الله قيل هم منا وبين ابنائك جلدتنا يصلون كما نصلي ويصومون كما نصوم ويذكون كما نذكي ولكن ينسفها الله نفسا ولكن اذا عرضت لهم الدنيا قفزوا اليها او كما قال عليه الصلاه والسلام ங்க தண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுபானுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக பெரிய பேருபகாரத்தின் காரணமாக அல்லாஹு சுபானா ஜீனுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய சல பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான் ஜீனுடைய சபையில மஜிலிசில அமரக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி செலுத்தாவிட்டாலும் சரி அல்லாஹு சுதான ஊட்டாள அடியார்கள் திருங்கக்கூடிய அடியார்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய பல வழிகளை அடியார்களுக்கு ஏற்படுத்திக் இருக்கின்றான் வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே துனியாவுல மாத்திரம் அடியார்கள் வெற்றி அடைந்து விடக்கூடாது ஆசிராவில் உள்ள அந்த மிக நீண்ட வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அடியார்கள் பாவத்துல வழிகேட்டுல போகக்கூடிய வேலையில அவர்களுக்கு உண்மையான வழியை அல்லாஹுத்தால அவ்வப்போது காக்கி கொடுத்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நதிமார்கள் வார காலத்தில் ஒவ்வொரு விதவிதமான பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருந்தன ஹகரத் மூசாலேஹி சலாத் வலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு தவறு இந்த அவர்களுக்கு முன்னால் உள்ள ஹகரத் நூஹாலேகி சலாத் சலாம் காலத்துல இன்னும் தவறு ஹஜரத் சாயிப் அலேஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு தவறுந்தா ஹஜரத் ஈசா அலேஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலத்துல வேறொரு விதமான தவறு ஒவ்வொரு காலத்துல வித்தியாசமான தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் நடந்து கொண்டிருந்தன உலகத்துல முத முதல்ல வணக்கம் ஏற்பட்டது ஹதரத் சலாத்து சலாம் அவர்களுடைய அந்த சங்கத்திலிருந்து தான் உலகத்துல முதலாவது சிறுக்கு ஏற்பட்டிருக்கு மேலான பெரியார்களே கலவான்களே சகோர்களே அதற்கு சலாப்பு சலாம் அவர்களுடைய சந்ததியில சில நல்லடியார்கள் இருந்தார்கள் அவர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் வணக்கங்களை இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் அந்த நல்லவர்கள் இறந்ததற்கு பின்னால அவர்களுடைய சந்ததிகள் நினைத்தார்கள் நம்முடைய இந்த பெற்றோர்கள் நம்முடைய இந்த உயர்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய உருவப்படங்களை வரக்கூடிய வேலையில அடிக்கடி பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய பின்னால இரண்டாவது மூன்றாவது சந்ததிகள் வருகின்றார்கள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தங்களுடைய பெற்றோர்கள் செய்தது அல்ல இதை நம்முடைய பெற்றோர்கள் செய்தது இவர்களை வணங்குவதற்காக வேண்டி என்று சொல்லி இரண்டாவது மூன்றாவது சந்ததியில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உருவப்படங்களை சிலைகளையே தன்னுடைய தெய்வமாக ஆக்கி வணங்க ஆரம்பித்தார்கள் <تصفيق> إِنْدَا لَوِكِنْ دَعْبَرْكَ لَا سِيلَرْكَ لَا سِيلَرْكَ لَا فَارْتِ سُلْوَانْكَ لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ وَلَا تَذَرُنَّ وَدَّا وَلَا سُوَاعًا وَلَا يَغُوسَ وَيَعُوْقَ وَنَسْرًا وَكَدْ أَضَلُوا كَثِيرًا அவர்களில் சிலர் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க ஆலிகம் உங்களுடைய தெய்வங்களையும் நீங்க விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லக்கூடியது அந்த நல்ல ஒரு மனிதனுடைய பெயர் என்று இன்னும் ஒருவருடைய பெயர் என்பது மற்றவர்களுடைய பெயர் இவர்களையும் வணங்குவதை நீங்க விட்டுடாதுங்க சொல்லி அவர்களை சிலர் சிலர்களை பார்க்க கூடக்கூடிய அளவுல உலகத்துல முத முதல்ல ஏற்பட்ட சிறுச்சு ஹதரத் அவருடைய காலத்தினர் ஆனால் மேலார பெரியார்களே கனவான்களே சகோர்களே எல்லா காலத்திலேயும் வந்த நபிமார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் தான் பாடுபட்டார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை சீராக்குவதில தான் முயற்சி செய்தார்கள் வித்தியாசமான பாவங்கள் வித்தியாசமான காலங்கள் வித்தியாசமான நாடி வித்தியாசமான மனிதர்கள் பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நபிமார்கள் மேற்கொண்ட உழைப்பு என்னமோ ஒரே மாதிரியான உழைப்பு தான் அவர்கள் இவ்வளவு பெரிய பாவங்களை குற்றங்களை தவறுகளை செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்ல அல்லாஹவை உள்ளால் உள்ளபடி அவர்கள் இன்னும் அறியல்ல அல்லாஹுடைய வல்லமைய விலங்கள்ல அவனுடைய குதிரத் அவனுடைய சக்திய விலங்கள்ல அதனால தான் அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாகவால் அனுப்பப்பட்ட கூழ்வர்களுக்கு ரசோகுமார்களுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால நபிமார்கள் முத முதல்ல தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு அல்லாஹ் விளங்க வைத்தார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே கடைசியில வந்த முகமது சல்லாஹு அணைகல்லம் அவர்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஈமானை படித்துக் கொடுப்பதற்காக மாத்திரம் சுமார் பதிமூணு வருடத்தை ஒதுக்கினார்கள் அந்த பதிமூணு வருட கால எல்லைக்குள்ள முக்கியமான கடமைகளோ சட்ட திட்டங்களோ உத்தரவுகளோ நிபந்தனைகளோ தடைகளையோ எதையுமே அல்லாஹு விதியாக்கவில்லை பதிமூணு வருஷமாக சகாபாக்கள் ஈமானை படித்தார்கள் முழு உலகத்தை உலகத்தில் நிகர் வேறு யாரும் இல்ல அவன் தனித்தவன் அவனுடன் பயப்படக்கூடிய வேற எந்த ஒரு இறைவனும் உலகத்தில் இல்ல வைக்கக்கூடிய வேற எந்த ஒரு கடவுளும் இல்ல வசீருன் அவனுக்கு அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அவன் தனக்கின்ற ஒரு அமீர ஒரு அமைச்சர ஒரு செக்கரிட்டியை ஏற்படுத்தி அவன் லஞ்சம் வாங்க யாருமே அல்லாஹுக்கு கிடையாது மேலான பெரியார்களே கனவான்களே தகவல்களே கிடையாது அவன் முடிவானவன் அவனுடைய முடிவுக்கு முடிவு இல்லை அவனுடைய ஆரம்பத்திற்கும் ஆரம்பம் இல்ல முழு உலகத்தையும் அல்லாஹூ இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் நாடினால் வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அவன் நாடினால் வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் அவனால் இருக்க முடியும் வஸ்துக்கள் இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகவும் என்பது இல்ல அல்லா நாடினால் வஸ்துக்கள் இருந்தும் தேவைகள் பூர்த்தியாகாது அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் மேலான பெரியார்கரே களவான்களே சகவர்களே முத முதல்ல முகமது சல்லாஹ் அலே வசல்லம் சகாபாக்களிக்கின்ற யசீனை படித்து கொடுத்தார்கள் நபியவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள காலத்தில் கிறிஸ்தவர்கள் அவர்கள் முழுமையாக வசுக்களை விட்டு இருக்காங்க அமல்கள் வெறும் ஜிகிர கிலாத்தில் மாற்றம் ஈடுபட்டு புறவரத்தை மேற்கொண்டார்கள் துறவரம் என்பது சலாத்திர இல்ல வியாபாரம் செய்யாம குடும்பம் நடத்தாம தொழில் செய்யாம அனைத்தையும் ஒதுக்கி குடும்பத்தை மனைவிய மக்களை ஒதுக்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வெறும் வணக்கத்தில் மாற்றம் ஈடுபடுவது அதுவும் விட்டுமே தொழில் வியாபாரம் ஈடுபடுவதும் அவனுக்கு என்று வைத்திருக்கின்றான் தேவை குழந்தைகளுடைய தேவை குடும்பத்து தேவை அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும் அல்லாஹுடைய உத்தரவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் இரண்டையும் அவர் பண்ணி இரண்டையும் சமாளித்து வார்த்தையை கொண்டு போகக்கூடிய வேலையில தான் அவர் அல்லாவுக்கு நெருக்கமானவராக ஆக்கலாம் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோல்களே முகமது சல்லாஹ் சகாபா தூழர்களுக்கு இந்த எப்பீனை படித்து கொடுத்தார்கள் எல்லாமே அல்லாஹாசா நடக்கின்றது கிறிஸ்தவர்கள் அவர்கள் வத்துக்களை விட்டுட்டு முழுமையாக வணக்கங்கள் இபாதத்தில் ஈடுபட்டு புறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் கூடகன் தான் அந்த கிறிஸ்தவர்கள் புறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு விட்டார்கள் அதை அவர்களுக்கு நாம் வெளியாக்கவில்லை கடமையாக்கவில்லை நூதனமான முறையில் அவர்கள் துறவரத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அதற்கு மாற்றமாக பின்பற்றக்கூடிய அவர்கள் வஸ்துக்களை முழுமையாக நம்பினாங்க தொழில வியாபாரத்தை ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக நம்பினாங்க உலகத்தில் அவர்களுக்கு ஆயிரம் வருடம் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா அவர்களின் ஒருவருக்கு ஆயிரம் வருடம் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் அதிகமாக கிடைக்காதா என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் முகமது சல்லாஹ் அரை வல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் மீதமான நியாயமான உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு ஐசா அவர்களை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் போன்று முழுமையாக உலகத்துடைய வஸ்துக்களை விட்டுவிடவும் கூடாது அதற்கு மூசாவுடைய உம்மத்தினர்களை போன்று முழுமையாக வஸ்துக்கள் மீது நம்பிக்கை செல்லுவிடவும் கூடாது வஸ்துக்களை எடுக்க வேண்டும் நம்பிக்கை அல்லாவுடன் செல்ல வேண்டும் வஸ்துக்களை எடுக்காமல் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விட்டுவிட்டு வாழ்வதற்கே அது ஒரு வகையான பாவம் வஸ்துக்களின் மீது நம்பிக்கை செல்வது அது சிறுத்தை ஏற்படுத்திவிடும் எடுத்து அல்லாஹு நம்பிக்கை வைக்கின்றது இருக்குதே அதுதான் உண்மையான ஒரு இஸ்லாமியனுடைய அடையாளம் வேளான பெரியார்களே கணவான்களே சகோர்களே முகமது வசுக்களை விடும்படி சொல்லல்ல பல சந்தர்ப்பங்கள்ல சிலர்கள் கேட்டு வாராங்க முகமது சல்லாஹுலே செல்லம் அவர்கிட்ட புகாரில் இந்த ஹதீஸ் வருது நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவருக்கு கூடாறுவ கொடுத்து நீங்க காத்துக்கு போய் விறகை விட்டுக் கொண்டு வந்து ரெண்டு கிழமைக்கு பின்னால்தான் என்னை சந்திக்க வேண்டும் என்று நபி சல்லாஹு அலே வல்லம் சம்பாதிக்கக்கூடிய வழியையும் காட்டி கொடுக்கின்றார்கள் மறுமுனையில அல்லா சொன்ன பிரகாரம் தான் சம்பாதிக்கணும் அல்லா சொன்ன பிரகாரம் தான் தொழில் செய்யணும் அல்லா சொன்ன பிரகாரம் வியாபாரம் செய்யணும் மேலான பெரியார்களே கணவா்கிற சகோதரே இன்றைக்கு பின்பற்றது பின்பற்றல் வாங்கல் இஸ்லாக்க பின்பற்ற தொழில் விவசாயத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் வெறும் பின்பற்றுவதன் காரணமாக அதை பார்த்து ஒரு சிலர்கள் இஸ்லாத்தில் வருவாங்க ஆனால் நம்முடைய மோசமான கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில சென்று மேலான பெரியார்களே கனவான்களே சகோலர்களே அதனால முகமது சல்லாஹுலே முத முதல்ல சகாபாக்களுக்கு முழுமையான அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றது உணவை வீச்சு பற்றியை போக்கலாம் அவன் நாடினால் உணவு இல்லாமலும் நம்முடைய பற்றியை போட்டிவிடலாம் அவன் நாடினால் நீரை வீச்சு தாகத்தை தீர்க்கலாம் அவன் நாடினால் நீர் இல்லாமலும் நம்முடைய தாகத்தை தீர்க்க நீரைும் தாகம்ீராமலும் இருக்கலாம் அனைத்திற்கும் மக்கள் வாழ்ந்தமான வல்லமைகளை குதிரைகளை அதிகமா அல்லா இறக்கிக் கொண்டிருந்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாய அரசாம் அவர்களை ம் செய்யும்படி அனுப்பிக்கின்றான்பு அவர்களுடன் சுமார் எண்பதாயிரம் பேர்கள் செல்கின்றருடன் ய்தி மே குறிப்படுகின்றான் فَلَمَّا جَاءَ وَفَتَلَ قَالُوا تُبِ الْجُنُودُ قَالَ إِنَّ اللَّهَ مُبْتَلِيكُمْ بِنَهَرٍ فَمَن شَرِبَ مِنْهُ فَلَيْسَ مِنِّي وَمَن لَّمْ يَطْعَمْهُ فَإِنَّهُ مِنِّي தன்னுடைய கூட்டத்தார்களுடன் ஊரை விட்டும் அந்த ஜாலு மன்னருடன் யுத்தம் செய்வதற்காக நீ வெளியான பொழுது சொன்னார்கள் ஆரை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கப் போகின்றான் ஜோர்டான் பிலஸ்தீன் ரெண்டுக்கு மத்தியில் நகருள் உருது என்று ஒரு ஆறு இருக்கின்றது அந்த ஆற்றை வைத்து அல்ல உங்களை சோதிக்கப் போகின்றான் என்ன சோதனை அந்த ஆற்றிலிருந்து யாரு தண்ணீரை குடிப்பார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல யாரு தண்ணீர் குடிக்காமல் இருப்பார்களோ அவர் தான் என்னை சேர்ந்தவர் ஆனால் இல்லாம ஒரு பத்த இரண்டு கைகளால் ஒரே ஒரு அள்ளை அள்ளி குடிக்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களும் என்னை சேர்ந்தவர்கள் சோதிக்க போறான் என்று தாலுக் குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே கலவான்களே சகோ சுமார் எண்பதாயிரம் பேர் அவர்களுடைய இருந்தாங்க எழுபத்தி பேர் தண்ணீரை குடித்து அதனை தாலூத்துடைய தடையிலிருந்து நீக்கிவிடுகின்றார்கள் கொஞ்ச பேர்கள் அறவே குடிக்காமல் இருந்தார்கள் இன்னும் சுமார் மூவாயிரம் நாலாயிரம் பேர் என்ன செய்கின்றார்கள் என்னுடைய ஒரே ஒரு இரண்டு கைகளால் அள்ளி ஒரே ஒரு அல்லை கொண்டு பொதுவாக்கிக் கொள்கின்றார்கள் தத்தீடுகள் எழுதப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஆறாயிரம் பேர் வயிறு நிறைய அவர்கள் பூர்த்தியாக குடிக்கின்றார்கள் ஆனால் பூர்த்தியாக குடித்தவர்களுடைய தாகம் அல்லா தீர்க்கவில்லை அவர்கள் குடித்தார்கள் வயிறு நிறைய ஆனால் அவர்களுடைய தாகம் தீரவில்லை யாரு கைகளால் அள்ளி குடித்தார்களோ அவர்களுடைய தாகத்தை அல்லாஹூஸ் பானபுவ தலை தீர்த்து விட்டான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே குரான சார் நாடினால் உங்களுடைய தாகத்தை தீர்க்காமல் இருப்பேன் நான் நாடினால் நீர் இல்லாமல் உங்களுடைய தாகத்தை திருத்து விடுவேன் அனைத்தும் என்னுடைய நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்று அல்லாஹூசுக்களுக்கு படிக்க கொடுக்கின்றான் கடைசி காலத்தில் திரிய ஒரு பிரச்சனை சிக்கனா வரும் அந்த சிக்கனாலிருந்து தங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக முக்கியமான சில நல்லா ஒதுங்கிக் கொள்வார்கள் நினைத்துகின்றேன் குறிப்பிடுகின்ற உடைந்து விடுமோ அந்த அளவுக்கு நிலவை என்னவாக இருக்கும் அந்த காலத்தில் நிலவை என்னவாக இருக்கும் என்று நபியவர்களுக்கு வாழக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு எது போதுமோ அதுவே போதுமாகிவிடும் என்று கூறுவார்கள் அவர்களுடைய பசியை அல்லா போக்கிவிடுவான் அல் என்று கூறுவார்கள் அவர்களுடைய பாசத்தை அல்லா நீக்கிவிடுவான் இல்ல என்று கூறுவார்கள் அவர்களுடைய சகல தேவைகளை அல்லா சிக்கரின் மூலமா பூர்த்தி செய்து கொடுப்பான் மேலான பெரியார்களே கனவான்களே தகவல்களே அடியார்களுக்குத்தான் தேவை இவர் இருந்தால் இந்த வேலை நடக்கும் இவர் இருந்தால் இந்த செக்தி நடக்கும் இவர் இருந்தால் இந்த கடை நடக்கும் இவர் இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும் இவர் இல்லாட்டி வேலை நடக்காது இது நம்முடைய கீழுடைய பலகீனம் மேலான பெரியார்களே கனவான்களே தகவல்களே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு அல்லா விரும்பினா ஆணும் தேவையில்லை பெண்ணும் தேவையில்லை மனிதனும் தேவையில்லை ஜின்னும் தேவையில்லை மனத்தை வைத்தாவது குழந்தையை வளர் காலத்து காட்டியிருக்கின்றான் எல்லாத்தையும் குரான்ல ஹதீஸ்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குது அதற்கு மூசா அலைகி சலா பேசலாம் அவர்களுடைய காலத்தில் ஒருவன் பிறக்கு அவனுடைய உண்மையான பெயரும் மூசா ஆனால் அவனை மக்கள் அழைக்கக்கூடிய பெயர் சாமிரி அவளுடைய உண்மையான பெயர் மூசா மக்கள் அவனை அழைப்பது சாமிரி என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு மூசாலி சலா பேசலாம் அவர்களுடைய காலத்தில் ஆண் குழந்தைகள் திறக்க கூடாது என்ற காலத்தில் தான் அந்த குழந்தை அவனுடைய தாய் பெற்றெடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு குகையில கொண்டுட்டு போட்டுட்டு அவல் வந்து விட்டாள் பெரியே கனவான்களே சகோர்களே அல்லாஹுடைய ஏற்பாட்டை பாருங்க கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் இவன் என்னென்ன குழப்பங்களை பண்ணுவான் என்னென்ன சித்தலாக்கள் உலகத்திலே படுத்துவான் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை படுத்துவான் இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு தெரியும் ஆனால் நமக்கு படிப்பிலைக்காக வேண்டிய அல்லாஹு தாய் விட்டுவிட்டு செல்கின்றார்கள் ஒரு குகைக்குள்ள மனிதர்களும் செல்வதில்லை மிருகங்களும் செல்வதில்லை ஜீன்களும் செல்வதில்லை அல்லாஹு சுதானிப்ரீன் ஆலேஹி சலாத்து சலாம் அவர்களின் மூலமாக அந்த குழந்தையே வளர்த்துகின்றான் அதனால் தான் அரபியில் ஒரு கவி சொல்லுவாங்க அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த அவன் அல்லாஹுவை நிராகரித்தவன் வளர்க்கப்பட்ட அந்த அவர்கள் முரசலான நபி ஒரு நபியை காசத்தில் வைத்து அல்லா வளர்க்கின்றான்லாம் அவர்களின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தையுடைய கையை எடுத்து அவனுடைய ஆரம்பித்துவிடும் அல்லாக்கு தேவையில்லை பெண்களை வைத்துத்தான் பால் கொடுக்கணும் முடியும் குழந்தையுடைய விரல்கள் வைப்பார்கள் அவனுடைய விரல்களிலிருந்து பால் சுரக்கும் அவன் பாறை சுருக்குகின்றான் பின்னால அவனுடைய தேவையை ஜிபிரீல் அழகி சலாத்துலாம் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றான் அதனை அவர்கள் சில சந்தர்ப்பங்கள் குதிரை ஏறி வருவாங்க அவர்களுடைய குதிரையுடைய கால் படக்கூடிய இடத்துல உடனடிய புல்லு முளைக்கின்றது இதை சிறு வயதிலிருந்து பார்க்க அந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன் இவருடைய குதிரையுடைய கால் படக்கூடிய இடத்துல முள்ளு முளை புல்லு முளைச்சதுன்னு சொன்ன அவருடைய அந்த குதிரையுடைய கால் படப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கும்னு சொல்லி கால்பட்ட உடலேயே அந்த மண்ணை எடுத்து அவன் பாதுகாப்பாக வைத்துகின்றான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அவன் தெரிதானதற்கு பின்னாலே, அதரத் மூசா அலைஹி சலாத்து சலாம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து அதரத் ஹாரூன் அலகி சலாத்து சலாம் அவர்களை விட்டுட்டு அதரத் சலாத்து சலாம் அவர்கள் செல்கின்றார்கள் அது நீண்ட பெரிய ஒரு கருத்திரம் அந்த வேலையிலி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய படைகள் விட்டுவிட்டு சென்ற அந்த நகைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு அணுகிற சொத்தாக கிடைக்கின்றது முஸ்லிம்கள் திருந்த நகைகள் அனைத்தையும் வாங்கி அதன் நெழுப்புல போட்டு உருக்கி சிறிய மாற்றுக்குட்டியாக ஒரு கால உருவாக்கி அவன் எடுத்து வைத்த அந்த மண்ண அந்த மாட்டுடைய வாயில போடுகின்றான் அந்த மாட்டுடைய வாயில போட்டதோட அந்த மாடு அந்த மாற்று குட்டி சத்தம் போட ஆரம்பிக்கின்றது அந்த வேறவர் சொன்னான் இந்த மாற்று தான் இறைவனும் உங்களுடைய இறைவனும் அதில் மூசா மர போயிருக்கிறார் என்று சொல்லி அதற்குடைய படையில மாற்றுடைய வணக்கத்தை முதல் முதல் அறிமுகம் செய்தவன் அந்த சொல்லக்கூடியவன் அதன் நீண்ட சரித்திரம் அதற்கு பின்னால துணியார் அவனுக்கு யாராவது அவனை கிட்டத்தட போக முடியாது போகும் போகும் போது என்ன சொடாதீங்க மிருகங்களை போன்று கடைசி காலத்தில் வாழ்ந்து மனிதர்களை யாரும் அநியக்காரன் அல்ல அவனை வளர்த்துகின்றான் ஒரு மலத்தை வீட்டு அல்லாஹூஸ் வளர்த்திருக்கின்றான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களே மனிதர்களுடைய தேவைகளை அல்லா நாடினால் மனிதர்களை வைத்து பூர்த்தி செய்வான் அவனால் முடியும் மனிதர்களை இல்லாமல் ஜிண்களும் இல்லாமல் மலைக்குமார்களை வீட்டும் பூர்த்தி செய்யலாம் சில பேரை ஜிண்களை பூர்த்தி செய்யலாம் வேளால பெரியார்களே கனவான்களே சகோதரே கொரானில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது மஸ்ஜிது அக்தாபா அதர துளைமான் அழகி சலாப்துலாம் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே அவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய நேரம் வந்திருச்சு அதற்கு இஸ்ராயல் நேருக்கு நேர கண்ணுக்கு முன்னால வருவாங்க நேரம் வந்துருச்சு அவங்க சொன்னாங்க இதே வினாடி என்னுடைய உயிரை வாங்கிக் கொண்டு போன இந்த மசிதில் கட்டிட வேலை அது அப்படி ஸ்தம்பித்து போய்விடும் அது நின்றுவிடும் என்று சொல்லி சொன்னாங்க நான் கண்ணாடியால ஒரு அழகான கூண்டை தயார் செய்து அதற்குள்ள ஒரு அசாவை இவ்வாறு நுட்பாக்கி நிறுத்தி நான் அவர்களை பதிவு செய்யப்பட்ட அதிர பாதாளத்திற்கு சென்று மாணிக்க பயன் வேகமா வேலை அவர்கள் நாட்கள் எத்தனையோ வாரங்கள் கழிந்து விடுகின்றது அவர்கள் தாங்கி இருந்த அந்த கம்பை கரையான் பூச்சி கடிக்க ஆரம்பிக்கின்றது கடித்து கடித்து கடித்து அவர்கள் கை பிடித்திருந்த வந்த உடனேயே அந்த கம்பு கீழே வீழ்கின்றது அதரோ துளைமானுடைய ஜலாசா அந்த கடலமும் கீழே வீழ்ந்து விடுகின்றது அந்த வேலையில தான் திரிகின்றது அதில் துளைமான் இறங்க ரொம்ப நாளாகி விட்டது அவர துறை மனுக்கு நாம் மரணத்தை கொடுத்த அவருடைய மரணத்தை அறிவிக்கவில்லை அந்த கரையான் பூச்சியே فَلَمَّا خَرَّ عَبَرْ كِيلَ بِيَلْدَ قُلِدِ تَبَيَّنَتِ الْجِنِّ جِنْ قَلَةِ تِبُلِدُ تَعْشَرِهِمْ بِذِي أَلَّوْ كَانُوا يَعْلَمُونَ الْغَيْبَةِ مَا لَبِسُوا فِي الْعَذَابِ الْمُحِيبِ ஜ கூறுகின்றார்கள் எங்களுக்கு மாத்திரம் மறைமுகமான செய்தி தெரியுண்ட இவ்வளவு மோசமான ஒரு அழாவில் நாங்க ஈடுபட்டிருக்க மாட்டோமே இவ்வளவு மோசமான ஒரு வேதனையில நாங்க ஈடுபட்டிருக்க மாட்டோமே இந்த கட்டிட வேலை அப்படியே வீசிவிட்டு சென்றிருப்போமே ஆனா அந்த வேலையில அந்த கட்டிட வேலையையும் அல்லாஹ் முடித்து விட்டான் இதுல பல விஷயங்கள் தெளிவாகின்றது மேலான பெரியார்களே கனவான்களே தகவர்களே ஜின்களுக்கு கூட மறைமுகமான விஷயம் தெரியாது சிலர்கள் சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கிறது அவருக்கு தெரியும் அடுத்த வாரம் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும் அல்லாகவே தவிர மறைமுகவான விஷயம் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது முகமது சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு அல்லா சில விசேஷமான நிகழ்ச்சிகளை கற்று கொடுத்திருக்கிறான் இன்ன விஷயம் நடக்கும் இன்ன விஷயம் நடக்கும் அல்லா நபியவர்களுக்கு கற்று கொடுத்ததை தவிர நபியவர்களுக்கும் வேறு எல்லா விஷயங்களும் நபியவர்களுக்கும் தெரியாது மலக்குக்கும் தெரியாது ஜின்னுக்கும் தெரியாது வலிக்கும் தெரியாது தெரியாது விஷயம் அல்லாவுக்கு மாற்ற தெரியும் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோர்களே அவ்வளவு பெரிய மசிது கட்டிட வேலையை மனிதர்கள் இல்லாம வெறுமொழி திங்களை வைத்து அல்லாஹ வாங்கியிருக்கின்றான் மேலான பெரியார்களே கனவான்களே தகோர்களே இது போன்ற சரித்திரங்களை கொரான் அல்லாஹு அடிக்கடி கூடுவதற்கு காரணம் என்ன முதலாவது நாம் நம்முடைய இயக்கின சீராக்கணும் அல்லா இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்ததன் காரணமாக அவனு மீது இருக்கக்கூடிய எக்கையில் குறைந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு அவனுடைய உத்தரவுகளுக்கு லவ்மை கொள்வது கஷ்டமாக இருக்கின்றது தாரமாக இருக்குது சிரமமாக இருக்குது மேலும் பெரியே கனவான்களே தகவர்களே பதிமூணு வருஷமாக நபி அவர்கள் எத்தீ படித்து கொடுத்தாங்க நாற்பது வருஷமாக அல்லா நபிமார்களுக்கு ஈமானுடைய கருவியத்தை கொடுத்துட்டு அதற்கு பின்னால தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால யாரையும் அல்லா நபியாக அனுப்பல ஏன் இந்த நாற்பது வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு ஈமானுடைய கருவியத்தை கொடுத்தான் நபிமார்களுக்கு நாற்பது வருஷம் சகாபாக்களுக்கு பதிமூணு வருஷம் மேலான பெரியார்களே கனவான்களே தகவர்களே சகாபாக்குடைய காலத்தில் படித்து படிக்க வேண்டிய முறைப்படி படிக்காததுனால தான் நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்குது மேலான பெரியார்களே கனவான்களே தகவர்களே புராண தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஹதீச விரங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் கொண்டு சொல்லுவாங்க ஆனா பொறுமை எடுத்து நடக்கிறது கஷ்டம் அறமை விட்டுவிடுறது கஷ்டம் சொல்லத்தை பின்பற்றுவது கஷ்டம் வேளாண் பெரியார்களே கணவான்களே தகவல்களே அதற்குரிய காரணம் என்ன சகாபாக்கள் ஈமான படித்த மாதிரி சகாபாக்கள் எத்தனை படித்த மாதிரி அந்த தியாகத்தோடு நாங்க படிக்கல அதனால நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்குது நம்முடைய பலகீனமாக இருக்குது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுக்கரைக்கு எத்தனை படித்து கொடுத்தான் சொன்னா நபிமா சரித்திரம் முன்னால் உள்ள கூட்டத்தார்களுடைய சொல்லி சொல்லி சகல தேவைகளை அல்லாஹுவால் பூர்த்தி செய்து கொடுக்கலாம் உணவையும் கொடுக்கலாம் நீரையும் கொடுக்கலாம் வெளிச்சத்தையும் கொடுக்கலாம் மலையையும் கொடுக்கலாம் ஆடையையும் கொடுக்கலாம் அல்லா நாடின முழு சேவைகளை மனிதனுடைய எந்த ஒரு சிறிய உதவியும் இல்லாமல் அல்லாஹுவால் பரிபூர்ணமான முறையில பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அதரஸ் மூத்தாலே சலாத்து சலாம் அவர்களுடைய கூட்டத்துடைய சரச்சர அல்லா குரானில் திருப்பி திருப்பி கூறுகின்றான் அதரத்கிமை பற்றி அதரத் மூசாவை பற்றி அதரத் மூக பற்றி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கூறுவதற்குரிய காரணம் இதை வெறுமனை ஊழுவதல்ல இது நம்முடைய உள்ளங்கள் இறங்க வேண்டும் நம்முடைய சீர் சீராக வேண்டும் முழுமையாக அல்லாஹுவை நம்ப வேண்டும் அல்லாஹுடைய வல்லமுறை குதிரத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அல்லாஹூ பானகால அந்த சரித்திரங்களை குரானில் கூறிக்கொண்டே இருக்கின்றார் அதரத் மூசா அலை சலாத்து சலாம் அவர்களுடைய கூட்டம் நைல் நதியிலிருந்து மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால எல்லாம் உத்தரவிடுகின்றான் உங்களோட ஒரிஜினல் ஊரு நிசர் இல்ல உங்களோட சொந்த ஊரு சாம் தேசம் அவர்களுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் அலி சலாத்து அவர்களுக்கு பனிரெண்டு மகன்மார்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பெயர் இஸ்ரால் பனு இஸ்ராடைய சந்ததிகள் பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளுடைய பிச்சரம் தான் அவர்களுடைய பனு அவர்களுடைய நிறைய பஞ்சம் ஏற்பட்டதனால மிசிற்கு சென்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கிவிட்டார்கள் உண்மையான இவர்கள் விட்டு விட்டு மிசத்து வந்ததனால அந்த என்று சொல்லக்கூடிய ஒரு கோச்சிருத்தார்கள் கைப்பற்றி விட்டார்கள் அல்லா உத்தரவிடுகின்றான் அவர்களுடைய பேர குழந்தைகளுக்கு உங்களுடைய அந்த நாட்டுக்கு சென்று அவர்களோடு யுத்தம் செய்து அந்த கைப்பற்றோனும் மசிதில் கைப்பற்றணும் நீங்க கைப்பற்றுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு கூறுகின்ற உங்களுக்கென்று விதியாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த சூமையான ஊர் நீங்க நுழைந்திருங்க நீங்க புறமுழு காட்டிவிட வேண்டாம் அவர்களுடன் எத்தனை திரும்பி வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹுடைய உத்தரவோ ஆனா அவங்க சொல்லிட்டாங்க ஜாரி மூசாவே அந்த பெரிய அதாவது ஜவான்கள் பனசாலிகள் சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம் யா மூசாது அவர்கள் அந்த ஊரை விட்டும் வெளியில வார வரைக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ள நுழையவை மாட்டோம் எங்களால யுத்தம் செய்யலாது நாங்க திரும்பி எங்களுடைய விசிறுக்கு திரும்பி போய் விடுவோம் என்று மேலான பெரியார்களே கணவான்களே தகவல்களே அதற்கு மூச ஆலை அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சொல்றாங்க எங்களால யுத்தம் செய்யலாது நாங்கள் திரும்பி நம்முடைய சொந்த ஊர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் விசிறுக்கு திரும்பி போக போறோம் மேலான்களே தகவல்களே அந்த இடம் பெரிய பதினெட்டு கிலோமீட்டருடைய தொலைசூரம் தான் இருக்கும் அல்லாவுடைய உத்தரவை கட்டளைக்கு மாறு செய்யறாங்க மாறு செய்து நம்முடைய சொந்த ஊருக்கு திரும்பி போவோம் சொல்லி திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க மேலான பெரியார்களே கனவான்களே தகவல்களே காலையானதும் நடக்க ஆரம்பிப்பாங்க நடந்து கொண்டே இருப்பாங்க மாலை வரைக்கும் நடந்து நடந்து நடந்து இரவானதோட அவர்களுடைய நடிகனை பார்த்துடுவாங்க அடுத்த நான் காலையில பார்த்தா நேற்று காலையில ஆரம்பித்தா அதே இடத்துல தான் இன்றைக்கும் இருப்பாங்க மீண்டும் இரண்டாவது நாள் நடப்பாங்க நடந்து கொண்டே இருப்பாங்க இரு வரைக்கும் நடப்பாங்க அடுத்த நான் காலையில பார்த்தா இருபது நாள் ஆரம்பித்த அதே இடத்துல அப்படி ஒரு நாளோ இரண்டு நாளோ ஒரு வாரமோ இரண்டு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ அல்ல நாற்பது வருஷமா அல்லா அவர்கள் அந்த கீ இந்த மைதானத்துல வைத்துட்டான் கூறு அவர்களுக்கு அவர்களுடைய அவர்கள் யாரும் சொந்தூருக்கு திரும்பி செல்லல்ல அதற்கு ஊசாவும் திரும்பி செல்லல்ல அதற்கு அருளும் திரும்பிச் செல்ல அவர்கள் அனைவர்களுடைய கவிர்களும் அந்த மைதானத்தில் ஏற்படுகின்றது மேலான பெரியார்களே கனவான்களே சகோதர்களே பாலை பணம் செத்திரிகள் இல்ல சொற்கள் மாக்கட்டுகள் இல்ல கடைகள் இல்ல ஏற்பாடும் இல்ல ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய தேவைகளை அல்லாஹு சுபானா தன்னுடைய குதிரத்தால் பூர்த்தி செய்து கொடுத்தான் வெயில் நடந்து கொண்டே இருப்பாங்க அதற்கு மூசாவு சொல்லுவாங்க மூசா எங்களுக்கு வெயில் அதிகமா இருக்குது நிழல் தேவை அல்லாஹூ சுபான கூறுகின்றான் மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நிழல் கொடுத்தோம் நடந்து கொண்டே இருப்பார் கீழாள மேலாள அல்லாஹு மேகங்களை அனுப்பி அவர்களுக்கு மேகங்களின் மூலமாக வெயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றான் இரவானதும் இரவுனுடைய சில ஆரம்ப வெளிச்சமாக இருக்கும் இந்திய பகுதியில இருட்டாக சொல்லுவை இருக்குது இருளாக இருக்குது எங்களுக்கு வெளிச்சம் தேவா அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு மாத்திரம் அல்லா விசேஷமான ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அவர்களுடைய இரவுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வைப்பான் தாகம் வரக்கூடிய வேலையில அதற்கு மூசாவுட்ட வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு தாகமா இருக்குது எங்களுக்கு நேரு தாங்காண்டு அவர்கள் மூசாட்ட தம்பி கேட்ட அந்த வேலையில நாங்க மூசாட்ட சொன்னோம் மூசாவே அழைகு சலாத்துலாம் உங்களுடைய பேகுக்குள்ள சிறிய ஒரு கல்லிருந்து அந்த கல்லுட உங்களோட அடிங்க அந்த சிறிய ஒரு கல் அந்த கல்லிலிருந்து பனிரெண்டு ஊற்று கண்களை அல்லா பெருக்கெடுத்து செய்வான் பனிரண்டு சந்ததிகளும் ஒவ்வொரு குரூப் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் தேவையான அளவு எடுத்து குடிக்க முடிப்பாங்க பசி வந்தா அவர்களுக்கு அல்லாஹு ஆனகுலா மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான உணவை அல்லாஹு ஹானகுவ தாலா கொடுத்தான் அதரஸ் ஐசாலே சலாத்துலாம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட மண்ணு செல்வா வேற அதிக சலாத்துலாம் அவர்களுடைய காலத்தில் இறக்கிய மண்ணு செல்வா வேற அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு இறக்கி வைத்தது தயாரிக்கப்பட்ட உணவு சுடப்பட்ட சமைக்கப்பட்டிருந்து இறக்கி வைத்தான் குரான் என்றாலே மரபையில் பெயர் பெரிய சத்துக்கு பெயர் அந்த மரபையில் உணவு இறக்கப்பட்டதால அந்த சூறாவ து ஒரு வகையான கணி கிடைக்கும் அவர்களுக்கு மேலான தலைக்கு மேல பறந்து கொண்டிருக்கும் பசி வந்த அந்த அவர்கள் பீச்சு சாப்பிடுவார்கள் அந்த பறவையை பிடித்து அதை அறுத்து அதை நெருப்புல போட்டு சாப்பிடுவாங்க உடையுடைய தேவை மீனுடைய வெளிச்சத்துடைய பூர்த்தி செய்து கொடுத்தார் எந்த அளவுக்கு முப்தி சபி சாஹிப் ரஹமத்துல்லா அலேகி அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த காலத்தில் ஆண்களும் வாழ்ந்தாங்க பெண்களும் வாழ்ந்தாங்க குழந்தைகளும் பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் சட்டையை அணிவிப்பார்கள் அந்த சட்டையை அல்ல அழுக்கடையை செய்ய மாட்டான் அந்த சட்ட ஊட்டையாக குழந்தை பெரிதாக பெரிதாக அந்த சட்டையும் பெரிதாகிக் கொண்டே இருக்கும் என்றும் தசீர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களே கனவாந்தரே அல்லா அனைத்தையும் நம்முடைய படிப்பிலைக்காக வேண்டி உலக செய்து காட்டியிருக்கின்றான் எதுவுமே கஷ்டமில்லை சபப்பு வஸ்துக்களை வைத்திருக்கின்றான் பொருட்களை வைத்திருக்கின்றான் உணவை வைத்திருக்கின்றான் நீரை வைத்திருக்கின்றான் வெளிச்சத்தை வைத்திருக்கின்றான் அல்லா நாடினா இவைகள் ஒன்றும் இல்லாமல் அதிகாரத்துடைய சகல தேவைகளை போட்டி செய்து தரலாம் மேலான பெரியார்களே கனவார்களே தகோர்களே இது சம்பந்தமான பல சரித்திரங்களை கொரானில அல்லாஹு சொல்வதற்கு காரணம் என்ன சகாபாக்களுடைய சீராக்குவதற்கு அந்தீனின் மூலமாக அந்த அது சம்பந்தமான ஆயத்துகளின் மூலமாக அவர்களுடைய ஈமான் சீராக கொண்டே இருக்குது ஈமான்ல பலம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்குது மதியோக்கு போனதற்கு பின்னால அல்லாஹோட எந்த கட்டளை வந்தாலும் சரி சொல்லி அவர்கள் தயாராகினார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடம் அது பலமான பாடமாக இருந்தது உறுதியான பாடமாக இருந்தது பல நிகழ்ச்சிகளை சகாபாக்களுக்கும் அல்லா ஏற்படுத்தி கொடுத்தான் நபிமார்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்தானோ அதே மாதிரி பல விதங்கள்ல அல்லாஹு தகாபாக்களுக்கு உதவி செய்தான் பெரிய சகோர்களும்னிதர்கள் மதீனா உணவுக்கு வருவாங்க நபி அவர்களுடைய கைய பிடித்து அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து நபியுடன் இருந்து முக்கியமான விஷயங்களை படித்துக் கொள்ளணும் என்று சொல்லி மிஸ்ரில் இருந்து நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் கொண்டு வந்த கொஞ்சம் இசப்பலம் அல்லது உணவுகள் கொஞ்சம் முடிந்து ஒரு கூட தடித்து தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காலையில் வருவாங்க உட்கார்ந்து இரவானது கூடாரத்துக்கு போயிருவாங்க இப்படி கொஞ்சம் நாள் கழிந்து கொண்டே இருக்குது கழிய களைய அவர்கள் கொண்டு வந்த உணவு பேரிட்ட படம் அவர்களுடைய காசு எல்லாமே முடிந்து விடுகின்றது ஒரு நாள் கருகின்றது பசியோடு இரண்டாவது நாள் கருகின்றது அதைவிட பசி மூணாவது நாள் கடும் பசி ஏற்பட்ட இப்பொழுது முடிவெடுக்கிறாங்க நாங்க நபி கேட்காம வேற வழியே இல்லாத சொல்லி நபி அவர்கள் ஒரு சகாபிய முடிவு அந்த நபியுடைய வீட்டுக்கு வராங்க நபியுடைய வீட்டுக்கு உள்ளே செல்லல்ல இப்பொழுது வீட்டுக்குள் இருந்து நபி அவர்கள் அந்த ஆயத்தில் அல்ல கூறுகின்றான் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மனிதர்கள் மிருகங்கள் விசிகந்தர்கள் உயிரினங்கள் அனைத்துடைய உணவுடைய பொறுப்பு அது அல்லாவுடையதாக இருக்கின்றது அல்லாஹுடைய செயலைத்தான் இருக்கிறது அவைகள் எங்கே வாழும் அவைகள் எங்கே மரணிக்கும் என்பதையும் அல்லா அறிந்திருக்கிறான் என்று ஆய கோதப்படுகின்றது இதை கேட்டதோட முழு உயிரினங்களுக்குரிய உணவை அல்லா பொறுப்பிருக்கின்றார் எங்களுடைய உணவை எப்படி எல்லாம் பொறுப்பெடுக்காமல் இருப்பான் நிச்சயமா பொறுப்பெடுப்பான் கதைக்கவும் கூட்டம் சொன்ன விஷயத்தை சொல்லவும் நேருடைய போறாங்க கூட்டத்தாருக்கு பாருங்க எந்த அளவுக்கு எஸ் இப்பதான் மதியாவுக்கு வந்திருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு சில சிலைகள் தான் தெரிஞ்சிருக்கின்றது அளவுண்ட தன்னுடைய குற்ற போய் சொன்னாங்க உங்களுடைய உணவுக்குரிய ஏற்பாடு நடந்துவிட்டது அவங்க நினைச்சாங்க இவர் நபித்தை போய் சொல்லி நபியவர்கள் உணவுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இவர் வெறும் சொல்லிட்டாரு உங்களுடைய உணவுக்குரிய ஏற்பாடு நடந்து விட்டது பெண்ண நேரம் களியல்ல ரெண்டு பேர் பெரிய மறைவேதான் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுடைய கூடாரத்துக்கு பக்கத்துல கேட்கிறாங்க அரியின் குடும்பத்தார்கள் எங்க இருக்கிறாங்க சொன்னாங்க நாங்கத்தான் அச்ச அரியின் குடும்பம் சொன்னாங்க இந்த உணவை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரும் போய்விட்டார்கள் இவர்கள் நல்ல முறையிலப்பிடுறாங்க பல நாட்களுடைய பட்சி நிறைய சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால உணவு முக்கியமாக இருக்கிறது இப்ப யோசிக்கிறாங்க அனுப்பி வைக்க உணவுகளுக்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுவோம் என்று சொல்லி இன்னொரு கையில் கொடுத்து நாயகமே நீங்க அனுப்பி வைக்க உணவு நல்ல டேஸ்டா இருக்கு நாங்கள் எல்லா சாப்பிட்டு விட்டோம் என்று சொல்லி சொல்லி அனுப்புகின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களை தகவல்களை நதி தங்க செய்தி போய் சொல்லவுடன் வந்தேன் நீங்க இந்த ஆய்வு ஓடிக்கொண்டிருந்தீங்க அதனால் அந்த மேலான பெரியார்களே கனவார்களே சகோல்களே அல்லாக முடியாதது ஒன்றும் இல்ல நம்பிக்கை வைத்து நம்முடைய நம்முடைய இருக்குமோ அதேந்தாலும் சரி பெரிய அதிகாரிகள் என்ன மாதிரி நினைப்பார்களோ அவர்களுடைய எண்ணங்களை அல்லஹே நடிக்க மாட்டான் இந்த காலத்திலேயும் ஒரு சரித்திரம் வருகின்றது ஆக்கி வைக்கணும் அவர்கள் ஒரு சமயத்தில் இந்த தருத்திரத்தை சொன்னாங்க அச்சரபடி தானதீர் அகமத்துல்லா அடகி ஒரு நூறு வருடம் கூட களியல்ல இந்தியாவுடைய பெரிய உளமாக்கல்ல மிக முக்கியமான ஒரு ஆளின் அச்சரபடி தானதீர் அகமதுல்லாஹி அடேகி அவர்கள் தன்னுடைய மூச்சலாத்தில் எழுதி சென்றார்கள் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வந்து பிடிக்கல்ல டில்லி சிட்டியில ஆயிரக்கணக்கான பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு முப்பது மதலத்தை இருந்து கொண்டே இருக்கும் பத்து மாணவர்கள் பதினைந்து மாணவர்கள் அங்கு அஜிவு பண்ணுவாங்க கொரான பாடமாக்குவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து மாணவர்கள் வருவாங்க வந்து கொரான பாடமாக்கிட்டு ஓத வேண்டிய கல்விகளை ஓதிட்டு ஊர்களுக்கு போவாங்க அந்த காலத்துல ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சிறிய மாணவர் வருகின்றான் ஒரு பள்ளி வாசலுக்கு வருகின்றான் வந்து ஆசிரியத்தை கேட்கின்றாரு உங்களோட பள்ளியில உங்களோட மதுரை சாலை சேர்ந்து நான் ஓதணும் ஆசிரியர் சொராரு சரி நீங்க ஓதலாம் சபபுக்கு சொல்லி உங்களோட உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறீங்க இப்பதான் மதரசாக்கள் மூணு நேரம் உணவு தீ எல்லாம் கொடுக்கப்படுது அந்த காலத்தில் ஒண்ணும் இல்ல ஓலி மட்டும் கொடுப்பாங்க மற்றவெல்லாம் மாணவர்களுடைய முழு செலவு சொன்னாங்க சபபுக்கு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ளுவாங்க அந்த மாணவன் சொன்னா அல்லா என்னுடைய சேவையை பூர்த்தி செய்வான் அல்லா என்னுடைய சேவையை பூர்த்தியாக்கி தருவான் அதனால நீங்க என்ன கேட்டுக்கோங்க சொன்னாரு இல்ல மகனே நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டு வாங்க உங்களை நான் மஞ்சால கேட்கிறேன் ரெண்டு மூணு நாள் அப்படியே கடுகின்றது அவர் என்ன செய்கின்றார் அடிக்கடி பசாருக்கு போறாரு திரும்பி வாராரு போறாரு திரும்பி வாராரு அந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ஹெஞ்சு ஒரு ஹெஞ்சு ஒரு ஹோட்டல் போட்டிருந்தான் அவன் இந்த சிறுவனை பார்த்து அடிக்கடி போய் வரக்கூடிய இந்த காட்சியை பார்த்து அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்கிறாரு எந்த ஒரு என்ன விஷயமா வந்தா இல்லை இப்படித்தான் ஓத ஏதாவது ஏற்பாடு செய்தால மாணவன் போய் என்னுடைய ஏற்பாட்டை அல்ல ஏற்பாடு செய்து விட்டான் அந்த கடைக்காரன் பொருட்படுத்தான் இப்ப ஆசிரியர் சொன்னார் மாணவரே நீங்க என்னுடைய மதுர சேர்ந்து ஓதலாம் மாணவர் சொல்லிட்டாரு மன்னிச்சனும் ஆசிரியர் அவர்களே உங்களோட மதர் சால சேர்ந்து ஓதரத்துக்கு நான் முத முதல்ல வந்த வேலையில அல்ல எனக்கு உணவை தருவான் என்று சொன்ன வேலையில நீங்க ஏற்றுக்கொள்ளல இப்போ கேவலம் ஒரு ஹிந்து அவன் என்னுடைய உணவுடைய பொறுப்பை ஏற்ற நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட ஓடுகிறத்துக்கு நான் விருப்பம் சொல்லி அடுத்த பள்ளியை நோக்கி செல்கின்றான் அடுத்த பள்ளியில் உள்ள உஸ்தாத் அதே கேள்வியை கேட்கிறாரு அதே பதிலை சொல்கின்றார் வேதான பெரியாக்கரே கணவான்களே தகவல்களே அந்த உஸ்தாது சொன்னாலே தம்பி உனக்கு அல்லா நம்பிக்கை இருந்தா அல்லா ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தாவது உனக்கு உணவை தருவான் நீ சேர்ந்து ஓடு சொல்லி அந்த மாணவனை மதரசால சேர்த்து கொள்றாங்க அந்த காலத்தில் ஒரு வழக்கம் யாராவது மகல்லால் இறஞ்சா பள்ளிவாசல் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு நாற்பது நாளைக்கு அந்த வீட்டிலிருந்து இலவசமா சாப்பாடு கொடுப்பாங்க இவர் போய் சேர்ந்த முதலாவது நாள் ஒரு ஜனாசா இவருக்கும் மற்ற மாணவர்கள் எல்லாத்தையும் கேட்டு நாற்பது நாளைக்கு உணவு கிடைக்குது நாற்பது நாள் முடிந்து நாற்பத்தி ஏறாவது நாள் இரண்டாவது ஒரு இறக்கிறாரு எண்பது நாள் முடிந்து எண்பத்தி ஏறாவது நாள் மூணாவது ஒரு இறக்கிறாரு இப்ப மஹல்ல வாசியால கூப்பிட்டு அந்த ஆசிரியர் சொன்னாரு நீங்க நல்ல முறையில கவனமா கேட்டுக்கொள்ளுங்க அல்லது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறுவன் என்னுடைய மதிரசாவுக்கு வந்திருக்கிறான் அவனுடைய நம்பிக்கையை அல்லா வீணாக்க மாட்டான் அவனுக்கு உணவு தேவைசிகளை உணவை கொடுப்பான் அந்த மழை மாதிரி உறுதியாக இருக்கிறது துரோகம் செய்ய மாட்டான் உணவுடைய பொறுப்பை விளங்க வைக்கின்றார் அந்த ஆசிரியர் அத்தப்படி மல்பூசா இந்த கருத்தரை எழுதுகின்றார்கள் மேலான பெரியார்களே ஜனவான்கணேஷ் அவர்களே அல்லா ஆட பார்ப்பதில்லை செமிலியை பார்ப்பதில்லை பார்ப்பதில் உள்ளத்தில் உள்ள பார்க்கின்றான் யாருடைய உள்ளத்தில் எவ்வாறு உறுதி இருக்குமோ அதே விதத்தில் அல்லாஹ நடந்து கொள்வான் மேலான பெரியார்களே கணவான்களை தகவல்களை இந்த உண்டு பண்ணுவதற்குத்தான் பெரிய பெரிய தியாகங்களை செய்தாங்க நிரந்தரமா நாட்டை விட்டாங்க நிரந்தரமா ஊற விட்டாங்க நிரந்தரமா மனைவியா மக்கள குழந்தைகளை விட்டாங்க அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் இஸ்லாத்திற்காக ஆண்கள் பெண்கள் கூட தியாகங்களை ஒரு கணக்காளர் இருக்கின்றார் அந்த கணக்காளருடைய மனைவி அவை ஏற்றுக் கொண்டு விட்டார் அவவும் என்ன செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மகளுடைய தலையை வாரிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கை தவறி சீப்பு கீழ கொள்வது விழுந்ததோடு அவர் சொன்னார் யாரு அல்லாஹுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ளியோ அவன் நாசமாக சொன்னதுடன் மகள் என்னுடைய வாப்பா இல்லாம உங்களுக்கு வேறொரு ரப்பு வேறொரு கடவுள் இருக்கிறார் சேர்த்து வாங்கி கண்ணக்கிறார் அவர் சொன்னார் உன்னுடைய பாப்பாவுடைய என்னுடைய முழு உலக மக்களுடைய ரப்ப அல்ல நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி தன்னுடைய வாப்பாக போய் விஷயத்தை சொல்கின்றார்கள் மேலான பெரியாரே கனவா இப்பொழுது அந்த பெண்ணை அழைத்து இரண்டு மகன்மார்கள் இருந்தார்கள் குடிக்கக்கூடிய மகன் மற்றது மறைந்த மகன் அந்த இரண்டு பேர்களையும் வைத்து நீ என்ன ஏற்றுக்கொள் மூசாவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ன ஏற்றுக்கொள் இந்த கண்ணுக்கு முன்னாலே நான் என்ன செய்வேன் அல்லது நெருப்பிலை தூக்கி போட்டு விடுவேன் என்று சொன்னதற்கும் அந்த பெண் சொல்லிட்ட வேண்டும் என்றாலும் தீர்ப்பளி உன்னுடைய தீர்ப்பு பெரிய தீர்ப்பல்ல ரம்புடைய தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு எதை வேண்டும் என்றாலும் செய்ய ஈமாலை விடுவதற்கு நான் தயாரில்லை இப்பொழுது மூத்த மகன் அவன் தூக்கி எரியக்கூடிய அந்த நெருப்பு எரியக்கூடிய நெருப்பில் மூத்த மகன் தூக்கி எரியப்படுகின்றான் பெரியகோர்களே எரிந்து கொண்டு அவருடைய உயிர் பிரியக்கூடிய வேலையில அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த காட்சிய அந்த தாய்க்கு அல்லா காக்கி கொடுக்கின்றான் அந்த குழந்தை சொல்லிக்கொண்டே பெறுகின்றது பொன்மையாயிருங்க தாயே பொறுமையாயிருங்க அல்லா துருக்கத்தில் உங்களுக்கு என்ன ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் இப்பொழுது தாய் இன்னும் உறுதியாகின்ற இரண்டாவது பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை கை குழந்தை அதையும் தூக்கி போடப்படுகின்றது அதனுடைய உயிரும் பிரியக்கூடிய வேலையில அந்த குழந்தையும் சொல்லிக்கொண்டு பெறுகின்றது இஸ் பிரியா இந்நிலைக்குதா கதா என்னுடைய தாயே நீங்க பொறுமையாயிருங்க நீங்க பொறுமையாயிருங்க அல்ல உங்களுக்கு என்னென்ன கூடிகளை வைத்திருக்கின்றான் இந்த பெடைய மனைவி அந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்த்து அவரும் அதனால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார் அதனியா அலேகை கலாத்து வைக்கலாம் மேலான பெரியார்களே கணவான்களே தகவர்களை தீமான பாதுகாப்பதற்காக வேண்டி பாலுக்குடி மறந்த குழந்த பால் குடி குழந்த கண்ணிக்கு முன்னாக கொலை செய்யப்படுகின்றது ஆனா அந்த பெண் இனிமான இதுரத் காலத்தில் நடக்கிறது சுமார் இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னால நபி அவங்க என்ன செய்யறாங்க நபிவுங்க சென்று கொண்டிபம் அவர்களோடு போய் இருக்கூடிய ஒரு நல்ல வாசனை ஒன்று வாடையொன்று என்று கேட்டதற்கு சொன்னாங்க முகமது வரக்கூடிய வாடகை அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த கணக்காலனுடைய மனைவியுடைய கபில் இருந்து வரக்கூடிய இந்த வாடையை அவர்கள் சொன்னாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிந்தும் அவருடைய கபில் இருந்து வரக்கூடிய தியாகம் செஞ்சா நிலைத்திருக்கக்கூடிய பெரிய பரிசை தான் அவர்கள் செய்தி பெரிய தியாகங்களை எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் கூட நாங்கள் சின்ன சின்ன தியாகங்களை தான் சேரோம் ஊரிலே இருக்கிறோம் நாட்டில் இருக்கிறோம் வீட்டை விட்டுட்டு பள்ளிக்கு வாரோம் வீட்டில் இருக்கிற சுகத்தை விட்டு பள்ளியில் வந்து எதோ நம்முடைய சேவைகளை போய் பெரிய பெரிய தியாகங்களை கொண்டு அலக்துல்லா அல்லா உலகங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்னமும் பெரிய பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் எங்களுடைய கீழே மாற்றம் எங்களுடைய எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தையில் மாற்றம் வரணும் எங்களுடைய பழக்க பதக்கங்கள் மாற்றம் வரணும் இந்த அளவுக்கு தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு எல்லாம் மாற்றங்கள் நாங்களும் எங்களுடைய காலங்கள நேரங்களை கொடுத்து அவசரமாக அல்லாவுடைய பாதையில வேலைக்கிணு போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியான அந்த உறுதியான போறது யார் யார் தைரியமா பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம் என்றால் யாரு தப்போ ஆண்டு சோதனைகள் வந்து கேட்கும் அல்லா சொல்லுவான் என்னுடைய நண்பர்கள் தப்போ என்னுடைய நேச்சர்கள் தப்போ சொல்லி அல்லா பிரச்சனைகளை சோதனைகள் அனுப்பி வைப்பான் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் வந்து கேட்கலையா அல்லா இன்றைய தினம் நான் யாருக்க போக அல்லா சொல்லுவான் என்னுடைய விரோதிகள் போய் சேர்ந்துகோ எனக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள்ட்ட போய் சேர்ந்து சொல்லி அல்லா சந்தோஷங்களை அல்லாவுடைய விரோதிகள்தையும் அல்லா சோதனைகளை அல்லாவுடைய நல்லடியார்கள் அனுப்பி வைக்கிறான் என்ன்தான் கிடைக்கா வேற யாரும் கிடைக்கலையா சொல்லாம ஏதோ அல்லா இந்த நாடு அனுப்பி வச்சிருக்கிறான் இந்த வேலையில அல்லாவுடைய கற்றலை எந்தாண்டு பார்த்து நாங்க தயாராளம் உண்டா பின்னால் அல்லா பெரிய லேசிகளை வைத்திருப்பான் அதனால மற்றவங்களும் அவசர அவசரமா மூணு செல்லாக்கள் செல்லா போறதுக்கு உறுதியா நேற்று और इन राजीस तकदा के कुरान शरीफुं कुरान शरीफ की बात है अरिबी इस्लाम के अरिबी मुल्क मजुम नबी इस्लाम में वही लिखती मुम होरीयों कुछ को लगने ने जानो के वही ओरिदा अलानी सी इस्लाम में दुखता रहता रसममरो तुम हिंदी में बोलूं जानि दी देह वाली आज अंदर दो ही बार ने आना दरसा अरिबी मन सैन मन कमल उत्तर बदे गए மற்றொரு இஸ்லாம் ஊரு மங்கோயீர்களானது இன்றைய ரீதியை ஒருவழி ادينا ادينا صغوا الينا ادينا ادينا, أدينا صغوا الينا ففي صوتنا لغمه كبريا وتضحيه تستحق الابتداء ففي صوتنا لغمه كبريا وتضحيه تستحق